நாட்டு நேயர்களுக்கு வணக்கம் தினமும் இருக்கும் போட்டுட்டே இருக்கும் ஏற்படும் அதை போகக்கூடிய எளிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க பனை வெள்ளம் சிறந்த மருந்தா வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியது இது வந்து டையூரிட்டிக் நீரை பெருக்கக்கூடியது இதே செயல்பாட்டு குறைபாட்டினாலோ அல்லது ஈரல் செயல்பாட்டு குறைபாட்டினாலோ நீரேற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை போக்குறதுக்கு நம்ம பனை வெள்ளத்தை எந்த ரூபத்திலையாவது நம்ம பயன்படுத்துறது ரொம்ப சிறந்தது இந்த பனை சோம்பு சேர்த்து பயன்படுத்தினாலும் அதை சிறந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீரேற்றத்தை மட்டும் வெளியேற்றாது வீக்கத்தை ஒட்டச் செய்யக்கூடியது உடலுக்கு உறுதியை தரக்கூடிய உரமாகவும் இந்த பனை பயன்படும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்